வணக்கம் நெய்யர்களை நற்றினியின் சரித்திரம் சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு முதலாவது ஸ்காட்லாந்து சுதந்திர போராட்டம் தொடங்கியது இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையே நடைபெற்ற போரில் இங்கிலாந்து வென்றது ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு உலக சுற்றுலா பயணியான ஃபேடினன் மெக்லன் அவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பழங்குடியினரால் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பார்வையற்ற எழுத்தாளரான ஜான் மில்டன் தான் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தின் காப்புரிமையை வெறும் பத்து டாலருக்கு விற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி நானூறு பேரை ஏற்றி சென்ற ஐக்கிய அமெரிக்காவின் சுல்தானா என்ற நீராவி கப்பல் டென்னசி மாநிலத்துக்கு அருகே வெடித்து மூழ்கியதில் ஆயிரத்தி எழுநூறு பேர் கொல்லப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட கூட்டணி படையினர் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் முதலாவது தேசிய அரசை ஆஸ்திரேலிய தொழில் கட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரெஞ்சு நிர்வாகத்தின் கீழ் ஐநாவின் நேரடி ஆட்சியில் இருந்த டோகோ விடுதலை அடைந்தது இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சியரலியோன் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனுக்கு எதிராக வாஷிங்டன் டிசி நகரில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஊர்வலம் மேற்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜெராக் ஸ்பார்க் நிறுவனம் முதன்முறையாக கணினி மவுஸை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செர்பியா மற்றும் மான்டினிக்ரோவை உள்ளடக்கிய யூகோஸ்லோவியா கூட்டுக்குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேரிட்ட விமான விபத்து ஜாம்பியா நாட்டின் தேசிய கால்பந்தட்ட அணியினர் அனைவரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் முதல் தடவையாக கருப்பினத்தவரும் வாக்களித்த மக்களாட்சி முறையிலான தேர்தல் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எஸ்டோனியாவின் தலைநகர் டாலின் நகரில் இருந்த சோவியத் ரஷ்யர் சோவியத் ரஷ்யாவின் செம்படையினரின் நினைவு சிலை அகற்றப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாசாவின் பயனியர் பத்து விண்கலத்துடன் கடைசி தடவையாக தொடர்புகள் கிடைத்தன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆண்டு ஃபிலிப் டி மெல்லோ கொழும்பில் பிறந்த கிறிஸ்தவ தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு சர் பி செட்டி திராவிட அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கந்த முருகேசனார் ஈழத்து பெரியார் மூதறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோரா சேகல் இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வலேரி பொல்யாக்கோவ் ரஷ்ய விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபஞ்சன் தமிழ் எழுத்தாளர் விமர்சகர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு ஃபெட்னன் மெக்லன் போர்ச்சுகீசிய மாலுமி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு க அருணாச்சலம் ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் இந்நாளின் சிறப்புகள் சியரலியோன் விடுதலைனால் மற்றும் டோகோ விடுதலைனால் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே